जननी ீ மானோே கஜரானூயம் விபுர்வேத பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீதிமூகேந்திரைபாயசூத்தீந்திரம் श्रीशंकरं ஷீஷங்காஷியம் மது வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூருன் சனோஸ்மே மாதுச்ச சாா லமே மேவிரவிணம் மேவே சர்வமே நமோ விதையத்திரு வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்போமீஸ்மதிபுரா நாற்பதாவது ரவா परिपूर्ण भेदः, விய பரமாவிணச்சிந்தேவாத்திருதாத்ம விஷயத்தை विद्यते, சிதானந்தைக ரூபத்வாத் தீபமேவதே ஆச்சாரியர் ஆத்மா அநாத்ம விவேகத்தை உபதேசம் செய்து மீண்டும் மீண்டும் அது மனதில் பதியறதுக்காக பல கோணங்களில் உபதேசம் பண்ணுகிறார் தியானம் பண்ணணும்னு சொன்னார் முப்பத்தி ஏழாவது நிரந்தரம் அபியாசம் நிரந்தர அபியாசத்தினால் இந்த வாசனை திருடப்படும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாசனை அகம் தேகோஸ்மிங்கிற வாசனை நீங்கி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாசனை பலமானால் அறி அறியாமையையும் அறியாமையினுடைய விளைவாகிய அலைப்பாகின்ற தன்மை விக்ஷேபத்தையும் அது நீக்கும் சம்சாரம் அர்த்தம் விக்ஷேபம்னா சம்சாரஹா அப்படின்னு சம்சாரகானா என்னன்னு கேக்கிட்டேன் சம்சாரகானா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அதாவது இந்த சரீர அபிமானம் அதனால் ஏற்படுற வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறது சொல்ல போனால் சம்சாரகான்னா வாழ்க்கை இந்த மாற்றங்கள் உண்மைன்னு நினைக்கிறது சத்தியத்துவம் அதுதான் ச சம்சாரா அதாவது நம்ம பிறந்து வாழ்ந்து சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதெல்லாம் பரம சத்தியம்னு நினைக்கிறோமே அதுதான் சம்சாரம் ஆகையினால இது சம்சா இந்த இந்த சம்சாரம் சம்சாரம்னா என்ன இதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறது வேதாந்தம் படித்தா என்னாகும் இதுக்கு சத்தியத்துவம் போயிடும் போகணும் அதுக்காகத்தான் இதை அந்த வாசனை பலப்படணும்னு சொன்னார் அப்படின்னா ஒரு இடத்துல போய் தனியாக உட்கார்ந்து கூட பற்றை நீக்கி இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி தனியான இடத்துக்கு போய் அமர்ந்து ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணணும் அந்த ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணுற விஷயங்கள் தான் பார்த்தோம் முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஒரு ஆர்டர் வந்து கொஞ்சம் இப்படி இருந்தாலும் கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூப்பேன அவதிஷ்டதே தியானத்தினுடைய பிரயோஜனம் அந்த அந்த கரணமானது அந்த வஸ்துவை எந்த வஸ்துவை நினைக்கிறதோ அது மயமாக ஆகிவிடுகிறது எண்ணமானது எதை எண்ணுகிறதோ அதன் மயமாக ஆகிவிடுகிறது ஆக கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் அங்கே வந்து திருப்புட்டி கிடையாது சொல்லப்போனால் இது வந்து நிர்விகல்பமாதியை சொல்கிறதாகவே அர்த்தம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கணும் நிர்விகல்ப சமாதியில் தான் அர்த்தம் கிடையாது ஜாகிரதாவஸ்திலே நம்ம பார்க்குற திரிபுட்டி சத்தியம் இல்லை மிச்சியா அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்பதெல்லாம் மாயத்தோற்றமே ஜாகிரதாவஸ்திலையாவது வியாபகாரிக சத்தியம் நல்லா சொல்லிகிட்டு இருக்கணும் வியாபகாரிக சத்தியத்தில் நமக்கு தாற்பயம் இருக்கக்கூடாதுங்கிறதானே படிப்பே நமக்கு பாரமார்த்திக சத்தியத்தில் தான் தாத்பரியம் வியாபகாரிக சத்தியத்தில் தாற்பயம் கிடையாது வியாவகாரிக சத்தியத்தில் விசாரம் பண்ணி உண்மையை புரிஞ்சின்ற பிறகு திரும்ப திரும்ப வியாவகாரிக சத்தியம் வியாஹாரிக சத்தியம்னா அது சத்தியமாகிடும் பாரமார்த்திகமாக ஆகையினால இந்த ஜாத்து ஜான ஜேயபேதா கீதையில் பகவான் சொல்கிற மாதிரி ஆறாத்தியாயத்தில் எத்தரோப்ப நம் ரமத்தே சித்தம் நிருத்தம் யோகசேவையா எத்த செய்வாத்மனாத்மானம் பஷியன் ஆத்மனி துஷ்யதி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்வயமேவ தீபியதே தத் ஸ்வயமேவ தீபியத்தை அது மாற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் யாதீப்போ நிவாத்தேங்க சோபமாஸ்மிருதா யோகினோ யதித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனா இந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் வரணும் ஞாபகம் வந்தால் தான் இதெல்லாம் ரசிக்க முடியும் அதை சொல்கிற போது இதை சொல்லுவோம் இதை சொல்கிற போது யசா தீபோ நிவாத்தோகத்தோட அர்த்தம் என்ன காற்றுலாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் எப்படி அசையாமல் எரிகிறதோ அதுபோல இப்படி பிரம்மண தியானம் பண்ணி பண்ணி மனசு அசையாமல் அந்த விஷயத்திலேயே இருக்கு யோகினோ எதச்சித்த யுஞ்சதோ யோகம் ஆத்மன ஆத்மன யோகம் யுஞ்சத எத்சித்த புருஷஸ் ஏவம் பவத்தின்னு அர்த்தம் श्लोकम इवर आगे अ्लोक पढ़माथ सतत उदितावतिर्ज्वालाज्ञने धनम दहेम ध्यान உதிதா் நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றார் நிதித்யாசனம் நிதித்யாசனத்தினுடைய பிரயோஜனம் மனசுல அந்த மெய்ப்பொருளையே விடாமல் எண்ணுகிறான் மனசில் மெய்ப்பொருளையே என்றதுனால அந்த எண்ணம் பலப்பட்டு என்னாகிறதுனா அதற்கு மாறான இந்த ஜெகத் சத்தியத்துவ புத்தி இதெல்லாம் நீங்குகிறது அதுதான் விஷயம் இங்கே சொல்லப்படுற விஷயம் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் இங்கே ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறார் தியான மதனம் தியான அரணவு தியான மதனம் இந்த இடத்துல ஆத்மான்னு இருக்குது ஸ்லோகத்தில் ஏவம் ஆத்மான்னு இருக்குது ஆத்மா சொன்னால் இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் மனசுங்கிற அரணிக்கட்டை யாகசாலையிலலாம் யாகங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த அரச கட்டை அதுக்கெல்லாம் நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கட்டை கீழே இருக்கும் இன்னொரு கட்டை அந்த காலத்துலாம் அந்த நெருப்பெல்லாம் தீக்குச்சியெல்லாம் வச்சு பண்ணுறதில்ல இப்போது அந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் ஒரு குழி இருக்கும் ஒரு கட்டை வச்சுருப்பாங்க கட்டையில் ஒரு குழி இருக்கும் அந்த குழியில் இன்னொரு கட்டை இது பண்ணி இந்த எப்படி தயிர் கடையிறோமோ அதுவே இப்போ என்ன குழந்தைகளுக்குலாம் தெரியாது எல்லாம் வந்து அதுக்கு மிஷினெலாம் வந்து தயிர் கடையிறது வீட்டில எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு தூணில் வந்து கயிறு கட்டியிருக்கும் கீழே பாத்திரம் வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த மத்து போட்டு கடையிறது அதெல்லாம் இப்போல்லாம் மியூசியத்திலாம் இருக்கும் அப்போ இந்த தயிர் கடையிற மாதிரி இந்த அரணி கட்டையை ஒருத்தர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் வந்து இந்த மத்தை வச்சு கடைய போது அது என்னாகும் அதில் ஏதாவது பஞ்சு இதெல்லாம் போட போட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு வரும் அந்த விறகு கட்டைக்குள்ளே இருக்கிற நெருப்பு வெளிப்படும் அந்த நெருப்பு அப்புறம் அந்த பொருளை இது பண்ணால் அதை எடுத்து ஹோமம் பண்ணுவாங்க அந்த அக்னியினால் தான் ஹோமம் அந்த அக்னியினால் தான் அக்னியை உண்டு பண்ணி அதுக்குலாம் அக்னி சூக்தம் சொல்லி தான் கிடையணும் அக்னி சூக்த மந்திரங்களை சொல்லி கடைஞ்சா அந்த அக்னி வந்த உடனே அது வந்து மந்திரபூர்வமாக உண்டாக்கப்பட்ட அக்னி அந்த அக்னியை ஹோமகுண்டத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஆகுதிகள்லாம் கொடுக்குது அதை உதாரணமாக சொல்லி கைவல்யோபனிஷத்தில் இருக்க ஒரு மந்திரம் இருக்குது ஆத்மான மரணிம் கிருத்வா பிரணவம் ச உத்தராரணிம் தியான நிர்மதனாபியாசாத் பாஷம் தகதி பண்டிதா அப்படி சொல்லி கைவல்யோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அதாவது மனசை அந்தகரணத்தை அடிக்கட்டையாக வச்சு அதில் ஓங்காரத்தை விசாரம் பண்ணுறதுங்கிறத மேல்கட்டையாக வச்சு அந்த ஓங்கார விசாரத்தை அந்தக்கரணத்தில் விடாமல் பண்ணினால் அங்கே மந்திரம் சொல்கிறது ஆத்மானம் அரணிங் கிருத்வா அரணினா அடிக்கட்டை கீழ்கட்டை அதோ அரணி அதோரணிகி அதஹா அரணிஹி கீழே இருக்கிற அரணிக்கட்டை அப்புறம் வந்து உத்தர அரணி ஓங்காரம் வந்து மேல இருக்கிற அரணிக்கட்டை இதை இந்த ஓங்காரத்தை விசாரம் பண்ணணும் அந்த கரணத்தில் அகார உக்கார மக்கார அமாத்திர விச்சாரங்கள்லாம் பண்ணி பாண்டூக்கிய உபனிஷத்தில் சொன்ன மாதிரி அது பண்ணினா என்ன ஆகும்னா அந்த ஜானம் இந்த அகம் பிரம்மாஸ்மி ஏற்பட்டு பாஷத்தை நீக்கிடும் பாஷம் தகத்தி பண்டித்தஹா அப்படின்னு அங்கே இருக்குது மந்திரம் அதே மாதிரி இங்கே சொல்றார் ஏவம் இவ்வாறு ஆத்மா அரணவு மனமாகிய அரணிக்கட்டையில் மனமாகிய அரணி கட்டையில் மேலரணி கீரல் அரணியெலாம் சொல்லலை நம்மள இது பண்ணிக்கணும் அந்த கரணத்தில் இந்த ஆத்மஸ்வரூப விஷயத்தின்னு அர்த்தம் ஆத்மஸ்வரூப ஞானத்தை ஸ்ரவண மனனத்தினால் கிடைச்ச அதாவது சம்சய ரஹித ஞானத்தை சம்சய ரஹித ஞானத்தை தியான மதனே தியான மதனேன்னா என்ன அர்த்தம் தியானங்கிற கடைதல் தியானம்ங்கிற நிகழ்ச்சி இருக்கே அதை கடைதல்ங்கிற ஒரு இடத்துல உக்காந்து படித்ததெல்லாம் பகவத்கீதையில் படித்தது எங்கெல்லாம் ஆத்மாவோட லக்ஷணம் உபனிஷத்தில் சொல்லியிருக்கோ அந்த உபநிஷத்தில் சொல்லியிருக்கிற இதெல்லாம் மனசில் வந்து விடாமல் நினைக்கிறது அதை கடையிறதுங்கிறார் விடாமல் நினைக்கிறது தான் சொல்கிறார் சததம் கிருத்தே சததம் தியானமதனே கிருத்தே சதி விடாம தியானம்ங்கிற கடைதலை செய்வானே ஆனால் இவ்வாறு மனமென்னும் அரணிக்கட்டையில் எப்பொழுதும் தியானமாகிய கடைதலை ஒருவன் செய்வானே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து நிதித்தியாசனம் பண்ணுவாயே ஆனால் ஆத்ம தியானம் செய்வாயே ஆனால் ஆத்ம லக்ஷணங்களை நினைக்கிறதான்னு சொன்னேன் ஆத்மாவையே ஏதோ ஒரு பொருள் மாதிரி நினச்சிட்டு இருக்க முடியாது ஆத்மாவோட ஆத்மஸ்வரூபத்தை பற்றின லக்ஷணங்களை நினைக்கிறது ஆத்மா நித்தியா ஆத்மா சுத்தகா ஆத்மா முக்தகா இதெல்லாம் படித்தோமே இப்போ நிர்குணோம் நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல்போ நிரஞ்சனகா முப்பத்தி நாலா ஸ்லோகத்துலாம் படித்தோம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அதுக்கு முன்னால் சொன்னது எல்லாமே எடுத்துக்கணும் ஸ்தூல சூக்ம காரணசரீராக வதிரிக்தா அவஸ்தாத்ரேயசாட்சி பஞ்சகோஷாதிதன்னு சச்சிதானந்தூபகா என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ கரெக்டாக அதுக்கு பொருத்தமானதெல்லாம் சஜாத்திய விற்பி விஜாத்திய விறத்தி வந்தால் தடுக்கணும் ஆத்மலக்ஷணங்களை தவிர வேறு எந்த விற்த்தி வந்தாலும் அதை நீக்கி ஆத்மாக்கார விறத்தி ஆத்மலட்சணங்களையே நினைக்கிறது அப்படி சததம் தியான மதனே கிருத்தே சதி தியானங்கிற கடைதலை ஒருவன் செய்வானேயானால் அதனால் என்ன ஆகும்னா அந்த விபரிய ரஹிதமான அந்த விபரீதம் போகும் தேக புத்தி அந்த बुद्धि, புத்தி இந்த இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை அகங்காரம் இதெல்லாம் நீங்கி எல்லாத்துலேயும் இருக்கிற நாமரூப கர்மத்தை எல்லாம் நீக்கி உதித்த அவகத்திகி ஜாலா அவகத்திகின்னு சொன்னால் இந்த இடத்துல விபரிய ரஹித ஜானம் விபரிய ரஹித ஜானம்னால் என்ன அதுக்கு விளக்கம்லாம் சொல்லணும் வேதாந்தம் படிச்சு முத முதல்ல நமக்கு தெரியிறபோது என்ன ஆறுதுன்னா நமக்கு அஜ்ஞானம் போகிறது ஞானம் ஏற்படுறது வேதாந்தம் என்ன நான் நினச்சின்னு இருக்கேன் நான் ரொம்ப அல்பம் நான் துக்கி அகம் துக்கி அஸ்மி இல்லாட்டி இன்னொரு பாஷை சொன்னால் சுகம் வர்றது அப்பப்போ துக்கம் வர்றது சுகத்திலையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுருக்கேன் அதை யாரும் சரியாக சொல்ல மாட்டாங்க அகம் துக்கி தான் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் பக்குவமான ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சௌகரியமாக இருந்தால் கூட எல்லாம் ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குது அப்படி இருந்தும் கூட சௌரியம் போராது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அகம் துக்கி அஸ்மி அப்புறம் அது மாத்திரம் இல்லை அகம் அபூர்ணகா அஸ்மி தன்னை வந்து தன்னை இது குறைவாக நினச்சிக்கிறது நான் பரவாயில்லை என் ஒய்ஃபு அதை விட அவள் அவ குழந்தைங்க அதுக்கு மேலே மாமியார் அதுக்கு மேலே இப்படி எல்லாத்தையும் தனக்கும் தாங்க முடியல இருக்கிற மற்றவங்களையும் குறை சொல்கிறது எல்லாம் சேர்த்து வச்சுட்டு உள்ளே இருக்குது மனசில் இருக்குது இது வந்து முதல்ல என்னதுன்னா உண்மை தெரியாமல் இருக்கிறதுனால இருக்கிற அஜானத்தினால இதை ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கும் அதாவது எல்லாருடைய உண்மை ஸ்வரூபம் என்ன என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அது ஜட வஸ்துவாக இருந்தாலும் சரி சேத்தன வஸ்துவாக இருந்தாலும் சரி அதோடய பரமார்த்த தத்துவம் என்ன நான் பார்க்கப்படுறது எதாக இருந்தாலும் சேத்தனம் அச்சேதனம் எதாக இருந்தாலும் அதனுடைய பரமார்த்த தத்துவம் பிரம்மன் தெரியாது முதல்ல வேதாந்தம் படிக்கிறபோது என்ன வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கும் தொம் பூர்ணகா தொம் நித்திய ஆனந்த ஸ்வரூப்பா ஒரு நாள் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால குருவோடய வாக்கியத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால இருந்தால் தான் இல்லைன்னா போச்சு சாஸ்திரத்துலேயோ சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குற குருக்கிட்டையோ ஸ்ரத்தை இல்லைன்னா இதை ஒத்துக்க போகிறது இல்லை நம்ம அந்த ஸ்ரத்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா சாஸ்திரம் பொய் சொல்லாது நான் தான் என்ன தப்பாக புரிஞ்சுன்ருக்கேன் சாஸ்திரம் என்ன பூர்ணமானவன்னு சொல்லுகிறது அது நீ மாத்திரம் பூர்ணமானவன் இல்லை நீ எதெல்லாம் பார்க்குறையோ அத்தனையும் பூர்ணம் உங்கள் அம்மா பூர்ணம் உங்கள் அப்பா பூர்ணம் மனைவி பூர்ணம் குழந்தைகள் பூர்ணம் எல்லாம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே தான் ஆகினால எல்லாம் ப நீ பார்க்குற ஜட வஸ்தூலாம் பூர்ணந்தான் காஞ்சி போன மரமும் பூர்ணந்தான் நல்லா செழிப்பாக இருக்கிற மரமும் பூர்ணந்தான் ஆகையினால நீ அனுபவிக்கிற வஸ்துவும் நீயும் பூர்ணம் அனுபவிப்பவனும் பூர்ணம் அனுபவிக்கப்படுபவைகளும் பூர்ணம் இப்போ சாஸ்திரம் பொய் சொல்லாது நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் நிறைய சந்தேகம் வருது இது ஏன் தெரியாமல் போச்சு எதனால இப்படி வந்தது அது குரு வந்து எல்லாம் சொல்கிற கைத்தில் பாம்பு உதாரணம் கனவு உதாரணம் ஏகப்பட்டதெல்லாம் சொல்லி நிறைய எக்ஸாம்பிளெல்லாம் சொல்லி நமக்கு சந்தேகம் இருக்குது முதல்ல கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாலும் சாஸ்திரம் பொய் சொல்லாதுன்னு சொன்னாலும் சந்தேகம் இருக்குது முதல்ல நமக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுறது ஜானம் ஏற்படுறது அதனால் ஸ்ரவணத்தினால என்ன ஆகிறது அஜான நிவத்தி ஸ்ரவணத்தினால ஏற்படுறது அஜ்ஞான நிவத்தி வருகிறது எதுனால எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படின்னு சந்தேகம் வர்றபோது அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு நிறைய யுக்தியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அனுபவ பிரமாணம் யுக்தி பிரமாணம் கயிறு பாம்பு உதாரணம் தங்கநக உதாரணம் அலை கண்ணீர் உதாகரணம் நூல் ஆடை உதாரணம் ஏகப்பட்ட உதாரணம் மரத்தை மறைத்தது மாமதயானை பாட்டு பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் காணல் நீர் உதாரணம் ஏகப்பட்ட உதாரணத்தையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு சாஸ்திரம் யுக்திக்கும் அனுபவத்துக்கும் சுசுக்தி ஜாகிரத் சுப்ன சுசுக்தி இது சொல்லி அனுபவபூர்வமாக தான் பேசுகிறது அப்படின் சொல்லி இந்த மனசில் வந்து என்ன சொல்கிறது அதுக்கு வந்து இங்கிலீஷில் ரேஷனல் மைண்டுங்கிறாங்க எதாக இருந்தாலும் எனக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் எனக்கு புரியணும் மரண கிரந்தங்கள் அதெல்லாம் படித்ததுக்கு பிறகு என்னாகிறதுனா சந்தேகம் போயிடுது ஆக சிரவணத்தினால அஜான நிவிற்த்தி மனநத்தினால சம்சய நிவிறி ஏற்படுகிறது ஆனாலும் பழக்க தோஷம் போக ரொம்ப ரொம்ப நான் வந்து எல்லாரையும் எல்லார்டையும் இருக்கிற குரநிறையை பார்த்து பார்த்து எனக்கு பழகி போச்சு என்னோடய குரநரையும் பார்த்து பார்த்து பழகி போச்சு இந்த குரநரையும் ரொம்ப பரமசத்தியம்னு நினைக்கிற புத்தி வெளியில் இருக்கிறதையும் குரநிறையை உண்மைன்னு நினைக்கிற புத்தி மாத்திரம் போகவே மாட்டேங்கிறது எல்லாம் நியாயம் புரிஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் சததம் தியான மதனே திருத்தே சதி திரும்ப திரும்ப வகுப்புக்கு வர்றதையே நம்ம என்ன சொல்கிறோம் நிதித்தியாசனம்ங்கிறோம் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குறது கூட நிதித்தியாசனத்துக்கு சமானந்தான் இப்படி தொடர்ந்து கேட்க கேட்க என்ன ஆகிறது அவகத்திகி அதுதான் அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம்னு சொன்னேன் உதித்த அவகத்திகி அவகத்திகினா ஜானம்னு அர்த்தம் என்ன ஜானம் விபரிய ரஹித ஜானம் தெளிவாயிடுத்து இப்போ எனக்கு விபரீதமும் இல்லை என் மனசில் அதிகமாக எந்த எண்ணம் இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மாங்கிற எண்ணந்தான் பலமாக இருக்குது இந்த எண்ணம் பலம் இல்லாமல் இருக்குது ஏதோ பேருக்கு தான் இருக்குது நீயும் பொம்மை நானும் பொம்மை தான் ஆகையினால நான் ஏதோ பேருக்கு தான் காரியம் பண்ணிட்டுருக்கேனே தவிர என் மனசில் ஆழமான எண்ணம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அகம் பரிபூர்ணம் பிரம்மை அஸ்மி சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் அதுதான் விபரிய ரஹித ஜானம் அதுதான் ஜுவாலாங்கிறர் ஞானம் என்கின்ற ஜுவாலையான ஜுவாலையானது ஞானம் என்கின்ற ஜுவாலையானது என்ன பண்ணுவோம் இந்த அரணிக்கட்டையில் நெருப்பு வந்ததுக்கப்புறம் நெருப்பு எடுத்துனதுக்கப்புறம் அரணிக்கட்டை அணைச்சி வச்சுருவான் அழைச்சிடுவோம் சில சாஸ்திரப்படி என்னென்னா ஒரு தினம் அரணி கட்டையை இது பண்ணியாச்சுன்னா அந்த கட்டையை இது பண்ணிட்டு வேறு கட்டை தான் எடுத்துக்கணும்னு திரும்ப திரும்ப அதே கட்டையில் பண்ணக்கூடாதுன்னு ஆ அதே கட்டைக்கு நான் எங்கே போகிறேன் திரும்ப திரும்ப எல்லாம் இருக்கும் அதெல்லாம் காடு பிரிஷாக இருந்த காலம் அதெல்லாம் நினைக்கிறேன் இப்போ அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் காங்க்ரீட் ஜங்கிள் தான் ஜாஸ்தி ஆகிட்டு அதனால என்ன சொல்கிறார் அந்த கட்டையிலேருந்து நெருப்பு வந்துன்னா என்னாகும் அந்த கட்டையவே எரிச்சுடும் எந்த கட்டையை ரெண்டு கட்டையும் கடைஞ்சோம்னா கடைசியில் என்ன ஆகும் இந்த ரெண்டு கட்டையும் சேர்ந்து இதுலேருந்து அதுலேருந்து சேர்ந்து நெருப்பு வருதுன்னா ரெண்டும் சேர்ந்து சுவாஹா முடிஞ்சுது அது எரிஞ்சு போயிடும் சில பேர் அது நெருப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் அதை அணைச்சி கிணச்சி வைக்கிற மாதிரி அப்படின்னா இல்லை அந்த கல்புரத்தை காமிச்சிட்டு இப்படின்னு நினச்சி விட்றோம் அது மாதிரி ஆக உதித்தாவகத்தர் ஜுவாலா அவகத்திகி ஜுவாலா ஏதாவது அந்த பலமான பலமாக ஜுவாலான அர்த்தம் ஜுவலை வந்துடுச்சு முதல்ல கொஞ்சம் புகைஞ்சுது புரியாமன்னு அர்த்தம் முதல்ல கொஞ்சம் புகஞ்சது முதல்ல இந்த இது போது என்ன ஆகும்னா புகை தான் வரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஜுவலை வர ஆரம்பிக்கும் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா சிரவண மரணமெல்லாம் புகச்சல் அதுக்கப்புறம் விபரீத பாவனை நிதித்தியாசனத்தினால என்னாகிறதுனா ஜுவாலையே வந்துடுத்துப்போ அந்த ஜுவலை என்னாகும்னா சர்வ அஜான இந்தனம் தஹேத் சர்வஜானம்னா என்ன அர்த்தம் அஜான நிவத்திஹி சம்சய நிவிறி விபரிய நிவத்திஹி இந்தனம் இந்தனம்னா கட்டை பிறகு கட்டை சர்வ அஜானங்கிற இந்தனம் சர்வ அஜானி இனம் இஸ்வல் டு சர்வ அஜானம் மதனம் இஸ்இக்குவல் டு தியானம் அரணிஹி ஈஸ்இக்குவல் டு அந்தகரணம் அந்த நீங்கள் அதுக்கு வேணால் போட்டுனா அரணி உத்தர அரணிகி அதோ அரணிகி கீழ்கட்டை போட்டுக்கணும் இப்போ கீழ்கட்ட மனசு அந்த கரணம் மேல்கட்ட விற்தி மேல்கட்டை விருத்தி ஆத்ம ஆத்மசஜாத்திய விருத்தி இந்தனம் என்னும் வித்துவிடும் தரிப்பா எரிப்பா ஆஹ ஆஹ் ஏம் ஆத்ம சத்தம் யானமே கே சதி உதித்தவகா அஜானம் படிச்சுட்டு பிள்ளை சர்வாஜானேந்தனம் தகேத் அந்த நமக்கு க கவனக்குறைவாக இருந்ததுன்னா சர்வ ஜானேந்தனம் தஹேதுன்னு படிச்சுடும் எல்லா ஞானங்கிற விறகு கட்டைன்னு படிச்சிடும் படிக்காமல் சர்வாஜானேந்தனம் தஹேத் சர்வ அஜான இந்தனம் தஹேத் ஆக அரணி கட்டைய கடையிற சொல்லி விடாம தியானம் பண்ணி இந்த சம்சாரத்தை அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தை அறிவாகிய ஜுவாலையினால் எரிப்பாயாக இது வந்து ஸ்தூலமாக எனக்கு ஜெடாக்னி ஆனால் இந்த அக்னி வந்து மனசுக்குள்ளே ஏற்படுறது இதுக்கு இருக்கிற சத்தியத்துவமெல்லாம் போயிடும் சத்தியத்துவம்னா என்ன ரியாலிட்டி கொடுக்குற அந்த புத்தியெல்லாம் போயிடும் நம்ம இண்டிவிஜுவாலிட்டிக்கு கொடுக்குற ரியாலிட்டி எல்லா இண்டிவிஜுவாலிட்டிக்கும் கொடுக்குற ரியாலிட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன் நம்முடைய தனித்தன்மைக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் பிறருடைய தனித்தன்மைக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் எல்லா முக்கியத்துவமும் எரிந்து போகும் அழிந்து போகும் ரொம்ப அதை போட்டு அலட்டிக்க மாட்டோம் அடுத்த ஸ்லோகம் அருணினோ பூர்வசமசே தவிர் ஆமாசுமா அருணேனோ பூர்வசந்தமசேகிருத்தே தத ஆவிர்வவேதாத்மா சுயமேவாசுமா ஒரு உதாரணம் சொல்கிறார் காலை இரவு இருட்டு இருக்கு இந்த இருளானது காலையில் என்னாகிறது நீங்குகிறது காலை வேளையில் என்னாகிறது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் பாலம்புற திருப்பள்ளிய பாட்டு அருணன் இந்திரன் திசை அருணன் இந்திரன் திசை அணுகினன் சொன்னேன் அதுக்குள்ளே மருந்து விழுந்து பாருங்க அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் இருள் போய் அகன்றது போய் அகன்றது இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மற்றும் அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் இவையோர் திருப்பெருந்துறை உரை உதாரணம் இதுதான் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உன் மலர்திருமுகத்தின் உதயம் கருணையின் சூரியன் எழையழ நல்ல வர்ணனை பண்ணியிருக்கார் மாணிக்க வாசகர் அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறார் படிக்க படிக்க என்ன ஆகிறதுனா இருட்டு கொஞ்சம் சொல்கிற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார் ஒரு ஒரு கிளா அபரோக் கஷதியில் கொஞ்சம் போச்சு என்ன அப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் படித்த பஞ்சதியில் ஒரு மாதிரி போயின்று இருந்தது இங்கே ஒரு மாதிரி போகிறது அப்படி சொல்கிறோமோ உச்சுங்கோனே அப்படி சொல்லக்கூடாது என்ன வந்து வெளிச்சம் வந்தவுடனே இருட்டு போயிடுறது இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார் நம்ம அனுபவத்தில் அப்படி இருக்கிறதுனால சொல்கிறார் அந்த சூரியன் வர்றத்துக்கு முன்னால் வெளிச்சம் வருது இல்லையா சூரியனை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் இருக்குது அதுக்கு பேர் சுக்ரன் அது வெடிக்காலத்தில் நம்ம பார்க்குற சுக்கரனுக்கு தான் விடிவள்ளின்னு பேர் அது சாதாரணமாக மாரோழி மாதம் தெரியும் கிழக்கு பக்கத்தில் தெரியும் இப்போ எப்பவும் தெரியும் பார்த்தா தெரியும் அது வெடிகாலத்தில் பார்க்குற வெள்ளி அதனால வெடிவெள்ளின்னு அதுக்கு பேர் அது வேறு இந்த சூரியன் வரத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த வேலைக்கு பேர் அருணகாலம்னு பேர் அந்த வெளிச்சருக்கே ஒரு ஒரு இளஞ்சிகப்பு அதுக்கு பேர் அருணன் பேர் அதுதான் அவரும் சாரதியம் தேரொட்டி தான் முதல்ல கண்ணுக்கு தெரியறாங்க அப்புறம்தான் தெரியலாம் அது நிறைய கதையெல்லாம் சொல்கிறது உண்டு வேதமே வந்து சூரிய நமஸ்கார பிரச்சனை அருணம் தான் சொல்கிறது அருணம் அருணப்பிரஷ்னா அப்படி தான் பேசுகிறேன் ஆஹா அருணன் வரும்போது கொஞ்சம் இந்த போதம் வர வர என்னாகிறதுனா நமக்கும் வேதாந்தம் படிக்க படிக்க படிக்க என்னாகிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறதுக்காக சொல்கிறேன் நிஜமாகவே கொஞ்சம் அப்பப்போ வச்சு கொஞ்சம் அப்புறம் பழவினிங் இருந்துடுத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் சாதுர் மாசத்தை முடித்தோடனே இருட்டு வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது சொன்ன அது சம்பிரதாயத்துக்கே அவமானம் எப்படி அந்த பூர்வ சந்தமசே ஹிருத்தே அருணேன இவ அதே மாதிரி அறியாமை நீங்கவும் அறிவால் அறியாமை நீங்கும் பொழுது ஆத்மாவாகிய சூரியன் தானே விளங்குகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ண பண்ண தானாகவே விளங்கும் தானாகவே அது நல்லா தெளிவாக இருக்கும்ங்கிற அர்த்தத்தில் சொல்றது அருணேன போதேன இவ அருணேன இவ போதேன அருணனை போல போதத்தினால் போதத்தினால்னா என்ன அர்த்தம் ஞானத்தினால் பூர்வசந்தமசேகிருத்தே அறியாமையாகிய இருளானது நீங்கும் பொழுது அறியாமையாகிய இருளானது நீங்கும் பொழுது அருணனை போன்ற அறிவால் இருளை போன்ற அறியாமையானது நீங்கும் பொழுது அப்படி படிக்கணும் இருளை போன்ற அஞ்ஞானமான அறியாமையானது நீங்கும் பொழுது என்ன இருளோடு தான் இணைச்சிருக்காங்க இருள் நீங்கி இன்பம் பயக்கும் திருக்குறள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஆக இருழுங்கிறது அறியாமையை குறிக்கிறது ஆக பூர்வசந்தமசே ஹிருதே அருணேன இவ போதேன பூர்வசந்தமசே ஹிருதே ஹிருதேன்னு சொன்னால் நீக்கப்பட்ட பொழுதுன்னு அர்த்தம் அபகரிக்கப்பட்ட ஹிரு தாத்து ஹரதி ஆகையினால் ஹிருதே நீக்கிவிட்டால் அருணேன போதேன பூர்வசந்தமசே ஹிருதே ஹிருதே தத்தமா ஸ்வயமேவா ஆவிர் பிறகு ஆத்மா தானாகவே விளங்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இருள் நீங்கித்தா சூரியன் வந்துதா இருள் நீங்கியதா சூரியன் வந்ததான் இருள் நீங்கியதுங்கிறதான் சொல்லாம் சூரியன் வந்ததுங்கிறதுல தாற்பயம் கிடையாது எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு விபரீத பாவனை நன்றாக குறையிறதோ அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக ஸ்பஷ்டமாக இருக்கும்னு அர்த்தம் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஒன்றும் ஆத்மாவில் பிரகாஷம் கூடுறது குறையறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்தக்கரணத்தில் இருக்கிற பிரதிபந்தங்கள் குறைய குறைய கிளாரிட்டி இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆத்மாவில் ஒன்றும் கிளாரிட்டி கூடுறது குறையிறதுலாம் கிடையாது அந்தக்கரணத்தில் தான் கிளாரிட்டி சத்தம் ரஜஸு தமசெல்லாம் இருக்கிறது அதாவது தெளிவின்மை தெளிவு கூட இருப்பதெல்லாம் எதில் மனசில் தான் ஆத்மாவில் ஆத்மா தெளிவில்லாமல் இருந்தது இப்போ ஆத்மா தெளிவாக தெரிகிறதுன்னா எனக்கு தெளிவாக தெரியறது ரொம்ப குரு சொல்கிறார் எனக்கு தெளிவாக தெரியுறது உனக்கு எவ்வளவு தெளிவாக தெரியறதுன்னு எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்பா அவ்வளோதான் ஆத்மாவில் தெளிவும் வருது இல்லை குறைச்சலும் கிடையாது அதுதான் இங்கே விஷயம் ஆக ததா ஆத்மா ஆவிர் பவேத் உதாரணம் சந்திரனை சொல்கிறது உண்டு பிரகிருஷ்ட பிரகாஷ்ச சந்திரஹா சந்திரன் இப்போ ரொம்ப பிரகாஷமாக இருக்கான் அப்படின்னு சந்திரன் பிரகாசமாக தான் இருக்கான் மேகந்தான் மறைச்சிருந்தது மேகமெல்லாம் போனதுக்கப்புறம் சந்திரன் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது சந்திரன் வந்து மேகம் மறைச்சிருக்கிற போதும் தெளிவாக தான் இருந்தது மாதிரி அறியாமையே இருக்கும் நான் அறிவு வடிவமாகவே தான் அறியாமையே அறியும் அறிவாகவே இருந்தேன் அறியாமையே அறியும் அறிவாகவே இருந்தேன் அப்புறம்தான் படிக்க படிக்க படிக்க அறியாமை அறியப்படு பொருள்னு தெரிகிறது அறியாமை அறியப்படு பொருள் அறிவும் அறியப்படு பொருள் அறியாமையும் அறியப்படு பொருள் அறிவையும் அறியாமையையும் எது அறிகிறதோ அதுவே பேரறிவு அதுவே சுத்த சைதன்யம் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் அம்சுமான் இவ முதல்ல அருணேன இவ நர் அப்புறம் அம்சுமா நிவர்ணர் அம்சுமா நிவர்ணர் சூரியனை போல கீதையில இருக்குது ஜானே நூத்ததானம் எஷாம் நாஷிதாத்மன்ததிவானம் பிரகாஷய தரம் அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கு ஜானத்தினால அஜானம் அஜானே நிறம் ஜானம் தேன முதவா நாதத்தே கஷித் பாபம் நகம் விபு அஜானம் தின முகியவான அஞ்சானம் போன உடனே ஜானேனம் எஷாம் நாஷித்தாத்மன யாருடைய உள்ளத்தில் அஜானமானது நீக்கப்படுகிறதோ தானம் தரம் பிரக்காயி அவர்களுடைய ஜானம் அந்த மேலான பொருளை நன்கு விளக்கி காட்டுகிறது எப்படின்னா ஆதித்யவத்து தேஷாம் ஆதித்யவத்து ஞானம் அதேதான் இங்கே அம்சுமான் இவ சூரியனை போல உதாரணம் அப்படி சொல்லியிருக்கு அருணே நேவோதேன பூர்வசந்தமசேகிருத்தே தத ஆவிர் பத்மா சுயமேவாம்சுமான் நிதித்யாசனத்தினுடைய பிரயோஜனம் சரி அடுத்த ஸ்லோகம் அப்பன்னா இத்தனால் இந்த ஆத்மா எங்கேயோ வேடியை காட்டின்னு இருந்துது காணாமல் போயிடுச்சு இப்போ என்னாச்சு ஆத்மா கிடச்சிது சுவாமி உங்கள்கிட்ட படித்ததுனால தான் எனக்கு ஆத்மாவே கிடச்சிது இல்லாட்டி அது கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்கேன் அதுக்கு ஸ்லோகம் சொல்கிற பாருங்கள் ஆத்மா து ஓஹோ அப்பயிராப்த வித்யா அப்படி இருக்கோ அப்படி போடக்கூடாது அதாவது ஹியப்ராப்தவது ஹிய இப்படி ஒரு பாடம் ஆத்மா து சதம் ஒரு பாடம் ஹியப்ராப்தவதுன்னு போட்டு தப்பு இல்லை அப்பயிராப்தவது தன்வாஸ்வா ஆப்வது வி ாத்தாதி இந்த ஸ்லோகம் ஆத்மா யாண்டும் அடையப்பட்டது என்று சொல்வது சித்தவஸ்து आत्मा சித்தவஸ்து ஆத்மா சாத்திய வஸ்து அல்ல ஆத்மா சாத்தியம் கிடையாது ஸ்வர்க்கம் சாத்தியம் சத்குணங்கள் அடைய வேண்டியது சாத்தியம் சத்குணங்களை அடைய வேண்டியது சாத்தியம் துர்குணங்களை விட வேண்டியது சாத்தியம் அதெல்லாம் சாத்தியம் அப்புறம் இங்கேருந்து தக்ஷணாமூர்த்தி கோயிலுக்கு போகிறதுனா சாத்தியம் எல்லாம் சாத்தியம்தான் ஆனால் நான்கிறது சாத்தியம் கிடையாது நான்கிற சொல்லுக்கு பொருள் சாதகன் சாத்தியமாக சித்தமா கேள்வி சாதகன் சாத்தியமாக சித்தமா சாதகனுடைய சாதகன் சித்தமாகவே இருக்கான் சித்தமாக இருந்தாலும் சாத்தியம் மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஆத்மாவை அடையணும் ஆத்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் எங்கேயோ போயிடுத்து அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆஹ் இந்த ஸ்லோகம் ஆத்மா நித்திய பிராப்த வஸ்து ஆத்மா சித்த வஸ்து சாத்திய வஸ்து கிடையாது சங்கராச்சாரியார் கட்டோபனிஷத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் அவரோட பாஷை வேற பரம் சேத் ஞாத்தவியம் அப்பறம் சேத் பிராப்தவியம் அப்படிங்கிறார் அதை போடுறோம் சாத்தியம் சேத் கர்த்தவியம் சித்தம் சேத் ஞாத்தவியம் ஆனால் பாஷையிலே ப்ராப்தவியம்னு போட்டிருக்கார் அப்பறம் சேத் பிராப்தவியம் பரம் சேத் ஞாத்தவ்யம் அபரமாக இருந்தால் அதை அடையணும் நமக்கு வேறாக இருந்தால் அதை அடையணும் நாம இருந்தால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞாத்தவ்யம் அதனால்தான் மற்றவங்களுக்கும் நமக்கும் அத்வைத்த வேதா சித்தாந்திகளுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா மற்றவங்கள்லாம் மோக்ஷத்தை சாத்தியமாக வச்சுருக்காங்க சாத்தியமாக வச்சிருக்கிறதுனால காய்க்க வாச்சிக்க மனச கருமாக்களை பண்ணணும் நம்ம என்ன சொல்கிறோம் அது சாத்தியம் இல்லை சித்தமாக இருக்குது மோக்ஷம் என்பது அடையப்படுவதன்று அறிந்து கொள்ளப்படுவது அப்படின் மோக்ஷம் என்பது அடையப்படுவதல்ல ந பிராபியம் நேயம் அரிந்து கொள்ளப்பட வேண்டியது பெரிய வித்தியாசம் சாதாரண வித்தியாசம் இல்லை அது பெரிய பேதம் ஏன்னா ஆத்மா நித்திய முக்தூபமாக இருக்கிறதுனால அதனால என்ன சொல்கிறோம் நம்ம படிக்க வேதாந்தம் படிக்க படிக்க என்ன பண்ணுறோம்னா சித்தத்தை தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறோமே தவிர தெரியாததை தெரிஞ்சுக்கல தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனும் ரொம்ப ஆச்சரியம் யாரை பற்றி என்ன படிச்சுன்னு கே எப்பா நீ இப்போ போகிறேன் எதை பற்றி படிக்கிற அப்படின்னா என்னை பற்றி தான் அது உன்னை பற்றி என்ன படிக்கிறது என்னை பற்றி எல்லாம் ஒரே என்னை பற்றி மாத்திரம் என்ன சரியாக புரிஞ்சுக்காதனால நான் உன்னையே புரிஞ்சுக்கல அப்படி சொல்லணும் என்ன சரியாக புரிஞ்சுன்னுட்டால் உன்னை நான் புரிஞ்சுக்கலாம் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக என்ன புரிஞ்சுட்டா நான் உன்னை மாத்திரம் இல்லை உலகத்திற்கு அத்தனையும் புரிஞ்சுடுவேன் ஏக விஞ்ஞானேன்னு சர்வ விஜானம் என்ன புதுசாக இருக்கே உன்னை படிச்சுக்கிற உன்னை பற்றி என்ன படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன படிக்காததுனால தான் இவ்வளோ குழப்பமே அப்போ நான் வந்து அடையப்பட்ட பொருளாக அடையப்படாத பொருளான் அடையப்பட்டது தான் ஆனால் அது என்னவா இருக்குதுன்னு தெரியல அதுதான் குழப்பம் அகம் அஸ்மி கீதோஸ்மித்தியே பிரஷ்னா நான் இருக்கேன் தெரியறதே அதுதான் இருக்கேன்னு இருக்கேன் ஆனால் நான் என்னவாக இருக்கேங்கிறதான் எனக்கே குழப்பம் நான் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தேன் அது இப்போ காணாமல் போய்ட்டு இப்போ வந்து ஒரு நடு இருக்கேன் இது கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிடும் அப்புறம் அப்புறம் அது நான்கிறது என்னது குழந்தையாக இருந்தபோது இந்த நான் இருந்தது இப்போது இந்த நான் இருக்குது பின்னாலேயும் இந்த நான் இருக்கும்னு நினைக்கிறேன் தூங்குற போது இந்த நான் இங்கே தான் காணாமல் போச்சோ தெரியல இப்படி யோசித்தாலே காணாமல் போயிடும் தூக்கம் வந்துடும் அர்த்தம் அதனால் காணாமல் போயிடுது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா அப்படி அதுதான் நான் யோசிக்கிறோம் என்னை பற்றி தான் நான் படிக்கிறேன் அதனால் அடைந்ததை அறிந்து கொள்கிறேன் அடைந்ததை நான் அடையவில்லை அடைந்திருப்பதை ஆண்டும் அடைந்திருப்பதை அறிந்து கொள்கிறேன் அது ஏதோ காணாத மாதிரி ஆத்ம ஜானந்தான் வேணுமே தவிர ஆத்மா வேண்டாம் ஆத்மாவை வேண்டான்னு என்ன அர்த்தம் ஆத்மாவாக தான் இருக்கிறேன் ஆனால் ஆத்மாவனுடைய ஸ்வரூபந்தான் புரியல ஆத்மா பரீட்சா ஆத்மா தேகமாக ஆத்மா பிராணனா ஆத்மா மனசா ஆத்மா புத்தியாக ஆத்மா சூன்யமா ஆத்மா அஜானமாக தேகம் பிராணம் அபீந்திரியாண் புத்திம்ச்ச சூன்யம் விது आत्मा கர்த்த भोक्तावा, சம்சாரியா அசம்சாரியா நிறைய கேள்விகள்லாம் வருது அதுக்கு தான் இதே தவிர என்ன வந்து நான் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்னோட லக்ஷணத்தில் தான் எனக்கு குழப்பம் இல்லாட்டி என்ன நான் ஜீவாத்மாவா நான் பரமாத்மாவை அடையணும் இது நான் ஜீவாத்மாவாக இருக்கேன் நான் ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட எங்கே பரமாத்மாவிட்ட எப்படி அடையிறது இல்லை கண்ணுக்குள்ளே பூந்துக்கிறதா இல்லை காதுக்குள்ளே பூந்துக்கிறதா பரமாத்மா எங்கேயோ உட்காந்துருக்கார் அவர்கிட்ட போய் நான் தலையில் பூந்துக்கிறதா காலில் பூந்துக்கிறதா எங்கே பூந்து இல்லை அவர் திருவடியில் அடைக்கலம் புக வேண்டும் அப்படிலாம் படிக்கிறோம் ஜீவாத்மா என்ன போய் அடையணும் பரமாத்மாவை போய் அடையணும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா பரமாத்மாவுக்கு வேறாக இல்லை பரமாத்மாவே ஜீவாத்மா ஆஹா பரமாத்மா எல்லாம் போட்டுக்கணும் இதில் இத்தனை விஷயம் உட்காந்துருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடையிறதுங்கிற சமாச்சாரமே கிடையாது நீ பிரம்மன் நீ வந்து பிரம்மனை அடைய முடியாது எந்த ஒரு தேக வத்திர்த்தமாக இருக்கிறதா சொல்லப்படுற ஆத்மா தேகவியாப்பியாக இருக்கப்படுறதாக சொல்கிற ஆத்மா பிரம்ம வத்திரிக்தம் நாஸ்தி பிரம்மைவ ஜீவஹா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இல்லை அடையிற சமாச்சாரமே கிடையாது அடையணும் அடையணும் அந்த அந்த ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்குது சாத்தியம் எல்லாம் புரியறது இன்னாலும் விபரீத பாவனை போகணுங்கிற ஒரு சாத்தியம் தான் விபரீத பாவனை போகிறதுங்கிற சாத்தியத்துக்கு நிதித்தியாசனம் பண்ண வேண்டான்னு சொல்லலை ஆனால் நான் ஆனந்தங்கிறத அடையணும் அப்படின்னா நீ ஆனந்தங்கிறத அடைய முடியாது ஆனந்தமாகவே தான் நீ இருக்கிறாய் ஆனந்தத்தை அடைய முடியாது ஆனந்தமாகவே இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன பண்ணுறது நான் எப்பவும் இருக்கிற நிலையை அடையணும் எப்பவும் இருக்கிற நிலையை அடையணும்னு எப்பவும் இருக்கிற நிலையை நீ அடைய முடியாது எப்பவும் நீ இருக்கிறாய் நான் உணர்வை உணரணும் உணர்வை உணர் உணர்வாகவே நீ இருக்கிறாய் சத்து சித்து ஆனந்தம் ஞா உச்சுமோ சச்சிதானந்தத்தை அடைய முடியாது அனுர்தடதுக்க அபிமானத்தை தான் விடணுமே தவிர சச்சிதானந்தத்தை அடைய முடியாது அதுதான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில் தூ ஆனால் ஆனால் என்ன அர்த்தம் அந்த நாற்பத்தி மூணாவது அதுவே தானே வரணும் ஓஹோ நான் உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன் ஆத்மா தானாக அப்படியே வரும் ஜலிக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு கலர்லாம் கொடுத்தது டால் அடிக்கிறது அப்படின்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படிலாம் பொறுமையாக படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க முடியல ஆகையினால அவங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னா ஆத்மா அப்படியே நான் கண்ணை மூடின்னு உட்காந்து தூங்கின்னு இருந்தேன் காலம்புற வேலை மணிக்கு அப்படியே இந்த ஆத்மபோதம் படித்ததோட இதுவோ என்னவோ தெரியல அப்படியே பார்த்த நான் ஏ ஒரு இது ஸ்வய பிரகாஷத்தே ஹியாத்மா மேகாபாயம்சுமானிவ அப்படின்னு ஏற்கனவே வந்திருக்கு ஸ்லோகம் அதுமாதிரி அம்சுமானிவ அப்படிலாம் வர்ந்த உடனே இந்த ஜோதியில் இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பால்காரி கூப்பிட்டாலோ இல்லையோ சத்தம் கேட்டுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுத்து அதுதான் விஷயம் ஆனால் ஆத்மா சததம் பிராப்தஹா சததம்னா எப்பொழுதும் பிராப்தஹா இருக்கிறது அடையப்படுவதாக இல்லை இதில் சொல்லாதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆத்மா அடையப்பட்டதுன்னு யார் இல்லைன்னு சொன்னேன் ஆமாம் இருக்குது ஜீவாத்மாவாக நான் இருக்கேன் சொல்லலாம் ஆத்மானா என்ன ஆத்மா போட்டிருக்கு ஆத்மானா ஜீவாத்மானு ஒத்துநுடலாம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னு சொல்லலாம் நம்ம அதை சொல்ல மாட்டோம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையிறதுங்கிற சமாச்சாரமே கிடையாது பரமாத்மா சர்வ வியாபி அப்போ ஜீவாத்மா விட்டார் அது மாத்திரம் இல்லை சாஸ்திரம் சொல்லுகிறது அகம் ஆத்மா குடாக்கேஷ சர்வபூதாசயஸ்திதா மமைவாம்சோ ஜீபூதனா கஷேத்திராப்பி மாம் வித்னி சர்வக்ஷேத்ரேஷு பாரத விடமாட்டோம் ஜீவாத்மா பரமா அடையிறதுங்கிறது கிடையவே கிடையாது ஜீவாத்மா இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கோ பரமேஸ்வரனுக்கோ கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படி பண்ணின்ற பிறகு என்ன ஆகும்னா இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் புறப்படுற போது அதெல்லாம் அப்படித்தான் நிறைய பேர் மறந்து நினைச்சிருக்காங்க இந்த ஜீவன் சரீரத்துலேருந்து புறப்படுற போது புறப்பட்டு சில பேர் சொல்லுவாங்க நான் புறப்படுறத நான் பார்த்தேம்பான் கண் வழியாக போச்சு காது வழியாக போச்சு வழியாக போச்சு தலை வழியாக போச்சு அந்த மகாத்மா போனவுடனே ஆகாசத்தில் ஒரு ஜோதி தெரிஞ்சுது அது ரொம்ப புத்தகத்தில் போட்டு எல்லோரும் அன்றைக்கி அவர் போன இன்றைக்கி பார்த்தோடனா அவர் ஆகாசத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஜோதி தெரிஞ்சுது யாருக்கெல்லாம் தெரிஞ்சதுண்ணா யாருக்கெல்லாம் அனுகிரகம் இருக்கோ அவளுக்குலாம் தெரிஞ்சது இப்போ நான் அது அவர் அவர் அதை பிறந்து அவர் போனதுக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன் எனக்கு தெரியலேன்னு வச்சுங்க போச்சு இந்த பாக்கியம் இல்லை இப்படியெல்லாம் ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிலாம் இல்லை பிரம்ம ரூப்பேன அதனால் பரமாத்மாவை அடையிறதுக்கு என்ன வழி உபாயம்னா நான் தான் பிரம்மன் புரிஞ்சுக்கிறது தான் உபாயம் ஈஸ்வரன் அடையிறதுக்கு பரமாத்மாவை அடையிறதுக்கு என்ன உபாயம்னா அகமேவ பிரம்ம இது ஞானமேவ பிராப்திகி நான் அப்ரம்மன் அப்படிங்கிறத நீக்கிறதை தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை இறைவனை அடைவது எப்படின்னா இறைவனாக உன்னை உணர்வதே இறைவனை அடைவதற்கு உற்ற உபாயமாகும் வேறு வகையில் இறைவனை நீ அடைய ஒரு நாளும் முடியாது நான் சொல்லவில்லை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக ஏதோ பாவனையாக பண்ணியிருக்கு ஏனால் வானாகி மண்ணாகிய பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் சிவபுராணந்தான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அதுதான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அதே தான் நான் தேடினேன் இப்போ ஓராதார் உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் இதோட என்ன பிரமாணம் இதெல்லாம் இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது சுவாமி ஆனால் எனக்கு அது புஸ்த உன்ட்ட இருக்கிறது தான் புஸ்தகம் சொல்கிறதுன்னா என்ன இருக்கோ அது தானே புஸ்தகம் அது புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லாதே உங்ககிட்ட எது அனுபவமாக இருக்கோ எது உன்னுடைய அனுபவமாகவே இருக்கோ அதை பற்றி புஸ்தகம் சொல்றதப்பா புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் அவித்யா அப்ராப்தவது பாதி அப்படின்னு போடும் ஹியப்ராப்தவது அவித்யா அவித்தியா அப்பிராப்தவது பாதி அடையப்படாதது போல தோன்றுகிறது அடையப்படாதது போல தோன்றுகிறது தன் நாஷே பிராப்தவது பாதி தன்னாசேன்னா என்னது அக்ஞானம் நாசமாக போன பிறகு அஜானம் அழிந்த பிறகு பிராப்தவது பிராப்தவத்துன்னா என்ன அர்த்தம் அடையப்பட்டது போல இந்த மூணு லைனு நல்ல இந்த ஸ்லோகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா சததம் பிராப்தா ஷியப்ராப்தவத வித்யா அந்த இருக்கு இல்லையா பிராப்தா ஹி ஹீனா நிச்சயம்னு அர்த்தம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆத்மா தூ சத்தம் பிராப்தா பிருகதாரண்யம் சொல்கிறது ஸ்வநோக்கம் தன்னுடைய ஸ்வரூபம் தன்னை பற்றிய உண்மையை அறியாதவன் புகையில் முழுகிறாங்கிறது அக்னிமுக்தோ ஹைவூம்த்நாசே பிராப்தவது பாதி அவித்யா நாசே பிராப்தம் அடையப்பட்டது போல தெரிகிறது பத்து முட்டாள் கதை ஞாபகம் இருக்கோ ஆ பத்தாவது ஆள் வந்தானா வரலையே ஏதோ போயிட்ட மாதிரி ஓன்னு அழாத ஆள் தான் அப்புறம் வந்து ஒருத்தன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அதை பெரிய கதையாக சொல்லலாம் நீங்கள் அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கும் ஆகையினால அது அப்புறம் வந்து ஆஹா வந்துவிட்டான்ப்பா எங்கே போனான் வந்துட்டாங்கிற மாதிரி தான் இதுவும் அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும் ஸ்வகண்டாபரணம் யதா தன்னுடைய கழுத்தில் இருக்கிற நகையை போல அது அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இந்த உதாரணம் இந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா கண்ணாடி கண்ணாடி இப்படி போச்சுன்ட்டு இப்படி கண்ணாடி எங்கடா வச்சேன் நீ பார்த்தியா கண்ணாடியே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் சிரிப்பு வரும் தலைக்கு மேலேயே கண்ணாடி இருக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி நம்ம மாலையே என்ன ஆகிடும் சில சமயம் மேலே போயிடும் நம்ம திடீர்னு இந்த பக்கம் தடவி பார்ப்போம் பாத்ரூம் ஐயோ எங்கே வச்சேன் பாத்ரூமில் போய் தேடியாச்சு அங்கே போய் தேடியாச்சு எல்லா இடத்துலையும் தேடியாச்சு எங்கே போச்சோ தெரியும் அவ்வளோதான் இன்றைக்கி போச்சு அப்படின்னா அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி எதுக்கோ குனிஞ்சா கரெக்டாக விழா ஆஹா கிடச்சி போச்சு அதுதான் உதாரணம் ஸ்வகண்ட ஆபரணம் எதா தன்னுடைய கழுத்தின் நகை காணாதது போலவும் பிறகு கிடைத்தது போலவும் தோன்றுகிறது அது காணாதது போல கிடைத்தது போல அதை போல தன்னை இழந்தது போலவும் தன்னை அடைந்தது போலவும் தோன்றுகிறது இது நீங்கள் நிறைய வேலை பண்ணலாம் நிறைவை இழந்தது போலவும் நிறைவை அடைந்தது போல வேதாந்தம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நிறைவே இல்லை சுவாமி வேதாந்தம் படித்த பிறகுதான் நிறைவு வந்தது எப்படி நிறைவு வந்ததுன்னா நிறைவை அடைய வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சதுனால நிறைவு வந்தது அப்படி தான் சொல்லணுமே தவிர நிறைவை அடைய முடியாது ஆத்மானால் ஆத்மான்னு ஏதோ நமக்கு ஆத்மானாலே ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கோம் நம்ம அது சகப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா குட்டியாக இருக்குமா குண்டாக இருக்குமா ஆகையில இந்த ஆத்மாங்கிற சப்தத்துக்கு இங்கே என்ன அர்த்தம் சுத்த சைதன்யம் தூய உணர்வு பூர்ணம் ஆனந்தம் நாளைக்கு பார்க்கலாம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்தேகாய திணாமூர்த்தே நம அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் ஒன்றும் காணேன் திருவடி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி